வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது செய்தி சேவை டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் மத்திய அரசு பணிகளில் மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி அறிவிக்கப்பட்ட இருபத்தி இடஒதுக்கீடு முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் மேலும் இதை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் என்றும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கன்னியாகுமரியில் மீனவர்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கும் போது ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மட்டும் என்ன செய்ய போகிறீர்கள் என்று தமிழக அரசுக்கு இயக்குநர் ப ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார் ஓகே புயலில் சிக்கிய மீனவர்களை மீட்க வலியுறுத்தி பனிரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக குழித்துறை ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐந்தாயிரம் பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக சைக்கலத்தான் எனப்படும் சைக்கிள் விழிப்புணர்வு போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது பட்டேலை குஜராத்தின் முதல்வராக பாகிஸ்தான் ராணுவத்தின் உளவு அமைப்பு விரும்புகிறது என பிரதமர் மோடி திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்திய ரயில்வேயில் பணியாற்றுவோரில் நான்கில் ஒருவர் விதிமுறைகளின் கீழ் தேர்வு செய்யப்படவில்லை என்று ரயில்வே பணியாளர் நிர்வாக அமைப்பின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது ரயில்கள்தம் தொடர்பாக பயணிகளின் செல்போனுக்கு ஒரு மாதத்தில் முப்பத்தி மூன்று லட்சம் குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டதாக ரயில்வே தெரிவித்துள்ளது வரும் பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரின் போது புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன குஜராத்தில் இரண்டாவது கட்ட தேர்தல் தொன்னூத்தி தொகுதிகளுக்கு வருகிற பதினான்காம் தேதி நடைபெறுகிறது ஜெர்மனியில் பிரான்டன்ஸ்பர்க் மாநிலத்தில் ஆல்வின் என்ற கிராமத்தை ரூபாய் நூற்றி ஐந்து கோடிக்கு ஏலம் கேட்டு விற்பனையானது பெட்ரோலுடன் மெத்தனாலை பதினைந்து சதவிகிதம் அளவுக்கு கலப்பது தொடர்பாக புதிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய தரைவழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதன் காரணமாக யூனிடெக் நிறுவனத்தின் ஒட்டுமொத்தமான இயக்குநர் குழுவையும் கலைத்து தேசிய நிறுவனங்கள் சட்ட தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது தரம்சாலாவில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வென்றது ரஞ்சித் டிராபி இரண்டாயிரத்தி பதினேழு சீசன் லீக் ஆட்டத்தின் காலிறுதியில் கர்நாடகா இன்னிங்ஸ் மற்றும் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பொதுக்குழு நேற்று சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும்பொழுது சேரன் தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பாதியிலேயே பொதுக்குழு நிறுத்தப்பட்டது இத்துடன் நச்சினையின் விரைவு செய்திகள் நிறைவு நன்றி வணக்கம்